மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின ஆதலால் நாம் எல்லவரும் தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகின்றபோது நம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயா திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கின்ற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் நீங்கி நீங்கிப்போய்விடும் கருமையில் பச்சை வண்ணமுடையது அசுத்தமாயா திரை பொன்மையில் பச்சை வண்ணமுடையது சுத்தமாயா திரை நீங்கின பிறகு மற்ற எட்டு திரைகளும் அதிக விரைவில் நீங்கிப் போய்விடும் இத்திரைகளின் விவரத்தை திரு அருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டுணர்கேலும் இது நீங்கினவுடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான் அதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க இலாபத்தை பெற்று கொள்ளலாம் இதற்கு மேற்பட நாம் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குரிய தெய்வத்தை இன்னபடியென்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியச் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்துவிட்டார்கள் அனுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லக்ஷணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம் வாகனம் ஆயுதம் வடிவம் ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள் இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்களென்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உலரியிருக்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் பத்து வருஷம் எட்டு வருஷம் பிரயாச எடுத்து அற்ப சித்திகளை அடையலாம் அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும் ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடைய போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும் அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு இலாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய இலாபம் போய்விடும் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக பெருவிண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்கமாலை பாசுரத்தாலும் உணர்க மேலும் அதற்கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள் இதுபோல் வியாகரணம் தொல்காப்பியம் பாணினியம் முதலியவைகளில் இருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே எவ்வாறெனில் தொன்னூறு தொள்ளாயிரம் என்கின்ற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்களல்லவா இப்படியே ஒன்று இரண்டு முதல் 100 முதலான இலக்கங்களுக்கும் உகர இறுதி வருவானேன் ஒருவாறு சித்தர்கள் காரணப்பெயராக இட்டிருக்கின்றார்கள் தொல் நூறு தொன்னூறு என்றும் தொல் ஆயிரம் தொள்ளாயிரமன்றும் வழங்குகின்றன தொல் என்பது ஒன்று குறையத்தக்கது தொன்மை தொல்லென பிரிந்தது வழக்கத்தில் தொல்லாயிரம் தொன்னூறு என அறிவியது இதற்கு பத்திடத்திற்கு ஓரிடம் குறைந்த முன் ஆயிரமென்றும் ஒன்று குறைந்த பத்தென்றும் ஒருவாறு கொள்க இப்படி நான் சொன்னது போல் சொன்னால் சிறு கூட அறிந்து கொள்ளும் இதுபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவியச் சொல்லவில்லை அவ்வாறு பயிலுவோமே ஆனால் நமக்கு காலமில்லை ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க ஏனெனில் அவைகளிலும் அவ்வச் மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் கொள்ள கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்று கொள்கின்றதற்கு முடியாது ஏனெனில் நமக்கு காலம் இல்லை மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது என்று அளவு சொல்ல முடியாது அது பட்டினத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும் அந்த லட்சியம் இப்பொழுது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறே வேண்டியதில்லை நான் சொல்லியிருக்கிற திருவொருட்பாவில் அடங்கியிருக்கிற ஸ்தோத்திரங்களே போதும் அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும் ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது